வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அனைவருக்கும் வணக்கம் ஆசையே துன்பத்துக்கு காரணம் புத்தருடைய இந்த வரிகள் நான் எப்பொழுதுமே மறக்காத ஒரு வரிகள் ஏனென்றால் நம்முடைய துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய ஆசைகள் அது காலங்காலமாக மனிதர்களுக்கு தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் நம்மிடம் இருப்பதை வைத்து கொண்டு ஆசைப்படாமல் வாழ்பவர்க்கு பெரிய துன்பங்கள் எதுவுமே ஏற்படுறதில்லை அது வரலாற்று ரீதியாகவும் நம்மால் பார்க்க முடியும் உதாரணமாக வச்சுக்கோங்களேன் கம்ப ராமாயணம் அல்லது வாழ்மீகி எழுதின ராமாயணம் எந்த இராமாயணமாக இருந்தாலும் இராமாயணம் வர்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அவ்வளவு பெரிய காவியம் உருவாக காரணமாக இருந்தது ரெண்டு பேருக்கு மனசுக்குள்ளே ஏற்பட்ட ஆசைகள்தான் முதல் நபர் ராவணனுக்கு ஏற்பட்ட ஆசை ரெண்டாவது சீதைக்கு ஏற்பட்ட ஆசை இந்த இருவருக்கும் ஏற்பட்ட ஆசைகளால் விளைந்தது காம்பராமாயணம் அல்லது வால்மீகி ராமாயணனா கூட அந்த போர்க்களங்களிலே எந்த எத்தனை எத்தனை உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கும் இராவணனுக்கு சீதை மேல் ஏற்பட்ட ஆசை சீதைக்கு தான் கண்ட மானின் மேல் ஏற்பட்டசை இந்த இரு ஆசைகளும் இல்லாமல் இருந்திருந்தால் அவ்வ பெரிய கா காவியம் உருவாகி இருக்காது காவியம் உருவானது நல்ல விஷயம் என்றாலும் கூட அந்த காவியத்தால் அந்த காவியத்தில் ஏற்பட்ட போரால் எத்தனை எத்தனை உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கும் ஆகியனால நம்மால் முடிந்தவரை ஆசையை விட்டொழிந்து வாழ வேண்டும் இதை புத்தர் மட்டும் சொல்லல நம்மளோட திருவள்ளுவரும் ரொம்ப அழகா சொல்றார் அதாவது நம்முடைய ஐம்புலன்களால் ஏற்படக்கூடிய ஆசைகளை விட்டு பொய்யற்ற இறைவனின் ஒழுக்க நெறியில் நிற்கிறவங்களுக்கு என்றுமே துன்பம் வராது அவர்கள் நெடுநாள் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் ஆசைப்பட்டு அதை அடைந்து வாழ்ந்தால் கூட குறுகிய நாட்கள் வாழ முடியும் ஆசையை விட்டுட்டு இறைவனுடைய ஒழுக்க நெறியில் வாழ்வோமானால் நெடுநாள் நம்மால் வாழ முடியும் திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து குரல் எண் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி